लक्ष्मीनाथ सामनम आचार्य बल्यता वंदेपराम पूरा तुग्रहित बड़ा गुरुपरपी नमुपंकना भगवान मुदलाचार्यनक நடுவிலே நாதமுனிகள் ஆளவந்தார் இவர்களை கொண்டிருக்கிறது அவரவர்களுடைய ஆச்சாரியமாக வரையிலுமாக இருக்கக்கூடியது குரு பரம்பரை குரு பரம்பரைனா பரம்பரைனா தொடர்ச்சின்னு அர்த்தம் இந்த தொடர்ச்சியா எதை உபதேசம் பெற்றார்கள் வேதத்தை உபதேசம் பண்ணாலா இத்திகாச புராணங்களை உபதேசம் பண்ணாலா மட்டுமுண்டான நல்வார்த்தைகளை உபதேசம் பண்ணாலா பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணாளான் குரு பரம்பரை குரு பரம்பரை குரு பரம்பரை ரகசியத்ய உபதேசமாக குரு பரம்பரை ஆச்சாரியன் மூணு ரகசியங்களை உபதேசம் பண்றார் அதுதான் நமக்கு சமாஷ்ரயனும் சமாஷ்யணம் கொண்டாடணும் ஒரு ஆச்சாரியன் இடத்துல போய் அவர் அருகிலே இருந்து அவர் முதல்ல செய்யும்படியான விஷயம் அஞ்சு சம்ஸ்காரங்களை பண்ணுகிறாரே அதுக்கு முக்கியமானது எதுனா நமக்கு திருமந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார் துவயமந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார் கீதா சரமஸ்லோகத்தை உபதேசம் பண்ணுகிறார் இப்படி சரமஸ்லோகங்களை எல்லாமும் உபதேசம் பண்ணுகிறார் இப்படி பார்க்கிற பொழுது என்ன தெரியுது இந்த மூணு ரகசியங்களை உபதேசம் பண்ணும்படியான குரு பரம்பரை தான் எப்பெருமானாராக வளர்க்கப்பட்டிருக்கிற குரு பரம்பரை நாம முதல்ல சொல்லும்படியான குரு பரம்பரை அதனால்தான் வந்தே குரு பரம்பரான்னு சொல்லும்படியான கிரமத்திலே பகவான் நாராயணன் தானே உபதேசித்திருமந்திரம் பத்ரிகாசிரம கேத்திரத்திலே தானே இருந்து அதனை உபதேசம் பண்ணினான் துவயமந்திரத்தை விஷ்ணு லோகத்திலே தன்னுடைய பத்னியான மகாலட்சுமி நாச்சியாருக்கு தான் உபதேசம் பண்ணினான் சரமஸ்லோகத்தை திருத்தேர்த்திலே அர்ஜுனனுக்கு தான் உபதேசம் பண்ணினான் मूं भगवान उपदेशाना विष्णु लोक प्राटीन महालक्ष्मी मे उपदेश अर्जुन क्या அதை யாருக்கு உபதேசம் பண்ணினான் பரம்பரை வருகிறது பரம்பரை போச்சு மொத்தம் அருந்து போச்சு இப்ப குரு பரம்பரை குரு பரம்பரைன்னு கொண்டாடுறோமே லக்ஷ்மிநாத் சமாரம்பான்றது ஒத்துக்குறோம் லக்ஷ்மிநாத்தன் தான் உபதேசம் தெரியுது ஆனால் அதிலிருந்து ஆறார் வந்தார்கள்னா அது ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு கேட்டார்கள் இல்ல நிச்சயமாக எப்படின்னா நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள் மூன்றையும் மூன்று தனித்தனியான இடங்களிலே எவ்வெருமான் தான் உபதேசித்திருந்தாலும் கூட இது மூன்றையும் சேர்த்து திருவரங்கத்திலே பெரிய பெருமாள் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு உபதேசம் பண்ணினார் ஸ்ரீரங்க நாச்சியார் விஸ்வக்சேனாழ்வானுக்கு உபதேசம் பண்ணினார் விஸ்வக்சேனா ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு உபதேசம் பண்ணினார் நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு உபதேசம் பண்ணினார் உயக்கொண்டார் மணக்கால் நம்பிகள் அளவந்தார் பெரிய நம்பிகள் ராமாம்சர் பிறகு எழுபத்தி சிம்மாசனாதிபதிகள் இப்படி வரும்படியான விஷயம் எவ்வளவு தொடர்ச்சி இருக்கக்கூடிய குரு பரம்பரை இந்த குரு பரம்பரையில அவரவர்கள் ஆச்சாரியர்களாக திகழ்கிறார்களே ஆருடைய விசேஷமான வைபவம் கேட்டா மான விசேஷமான வைபவம் ஆக சில பேர் என்ன பண்ணிக்கொண்டிருந்தார்கள் அந்த காலத்திலே ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷியனுக்கு உபதேசிக்கலாம் பல பேரை எடுத்து உபதேசிக்கலாகாது இந்த மந்திரங்கள்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு அவர்கள் மறைக்க முடியுமோ மறைத்து வைத்திருந்தார்கள் இதனை வெளிக்கொணர வேண்டும்ன்னு ஆசைப்பட்டவர் ராமானுஜர் வெளிக்கொணர்வதற்காக என்னென்ன பண்ணணுமோ அது எழுந்துருந்த காலத்திலே எழுபத்தி நாலு சுவாமிகளை நியமித்தார் எழுபத்தி நாலு சிஷ்யர்களை நியமித்தார் அவ எழுபத்தி நாலு பேர் தான் எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகள்னு வேறு அந்த எழுபத்தி சிம்மாசனாதிபதிகள் அவர்களை நியமித்து அவர் என்ன பண்ணினார் அவளுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தார் என்ன அதிகாரம்னா ஒரு அதாரிட்டி கொடுத்தார் ஒண்ணும் இல்ல நீங்கள் எல்லாம் உங்கள் பகுதியிலே ஆங்காங்க இருக்கக்கூடியவர்களுக்கு சென்று சமாசயனம் பண்ண வேண்டும் மந்திரத்தை உபதேசிக்க வேண்டும் அத்தனை பேரையும் பகவானுடைய அடியவர்களாக ஆக்க வேண்டும் என்று அன்னைக்கு நியமிச்சார் அந்த ஆச்சாரியர்கள் தான் அந்த திருவம்சத்திலே வந்தவர்கள் தான் இன்னும் ஆச்சாரியர்கள் என்று அப்படி கொண்டாடப்படுகிறார்கள் ஆச்சாரியால் எம்பெருமானார் அவரால் நியமிக்கப்பட்டவர்களான ஆச்சாரிய கிண்கலர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் ஆச்சாரிய புருஷன் என்ன அர்த்தம் ரெண்டு விதமான அர்த்தம் சிஷ்யால் ஒரு விதமாக நினைச்சுக்கணும் ஆச்சாரியால் ஒரு விதமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த திருவம்சத்திலே வந்தவர்கள் அந்த மகத் சந்ததியிலே வந்திருக்க கூடியவர்கள் அந்த பெருமமிக்க பரம்பரையிலே வந்திருக்க கூடியவர்கள் அந்த ஆச்சாரியால்தான் தங்களை என்னன்னு நினைச்சிருக்கா தெரியுமா நான் என்னுடைய ஆச்சாரியனுக்கு கிங்கரன் கிங்கரன்னா கைங்கரியபரன் அர்த்தம் ஒரு ஒரு ஆச்சாரியரும் சிஷியனுக்கு சமாசிரயணம் பண்ணுகிற போது தான் நேர சமாசிரயணம் பண்றார்னு நினைக்கல தான் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு கையாக நினைத்து கொண்டு அந்த கை தன் ஆச்சாரியனே சமாசனம் பண்றார் எந்த சிஷியனையும் தன்னுடைய சிஷியனாக நினைத்தல் என்பது சம்பிரதாயம் இல்லை அப்படியே காட்டும்படியான விஷயம் தன்னை மாறாடி நினைக்கை சிஷ்யனை மாறாடி நினைக்க பலத்தை மாறாடி நினைக்க அப்படின்னு பல விஷயங்கள் காட்டார் அப்ப தன்னை மாறாடி நினைத்தா இந்த சமாசனம் பண்ணிக்கொள்ள வந்தானே மந்திரோபதேசம் பண்ணிக் கொள்ள வந்தானே இந்த நினைத்தாரேயான எங்காச்சாரியனுக்கு இவர் சிஷ்யர் நினைக்கலாம் தன்னை தன் ஆச்சாரியனுக்கு தான் சிஷியனாக நினைக்க வேண்டுமே ஒழிய தான் இவனுக்கு ஆச்சாரியன்னு அது அவருக்கு ஸ்வரூப ஹானியுன்னு எல்லா ஆச்சாரியாலும் அவர் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு கருவியாக திருக்கையாக இருந்துதான் சமாஷனம் பண்ணினாள் அவருடைய வார்த்தையாக வாக்காக இருந்துதான் உபதேசம் பண்ணினாள் அவங்க தாங்கள் பண்ணுவதாக திருவுள்ளம்பத்தும்படியான ஆச்சாரியன் ஆறுமே இல்லை அப்படி பார்க்கிற பொழுது புருஷன்ற சப்தத்துக்கே கிங்கரன் அர்த்தம் கிங்கரன்னா வேலக்காரன் தொண்டன் ஆக தொண்டனாயிருக்கக்கூடியவர்னா இந்த ஆச்சாரியன் தான் தன்னாச்சாரியனுக்கு தொண்டனா இருக்கிறார் சரி அப்படி எனக்கு என்ன அவ்வளவு கௌரவம் கேட்டு அதனால என்னவாக நினைக்க வேண்டும் என்னால் இந்த ஆச்சாரியன் இருக்கிறாரே சாட்சாஜரேன்னு நினைக்கணும் கைசூக்கி விடக்கூடிய ஆச்சாரியன் அப்படிப்பட்ட பகவத் ராமாஞ்சராய் இருக்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய நிலை அப்போ எப்பெருமானார்னு பிரதிபத்தி பண்றது அது ஆச்சரியம் இல்ல பகவானும் நினைக்கணும் தன்னுடைய ஆச்சாரியனை சாட்சாத் பகவானாகவே நினைக்க வேண்டும் அதுக்கு என்ன அர்த்தம் காட்டப்படுதுன்னா புருஷன் புருஷன்தான் புருஷ சூத்தத்துல புருஷனாக சொல்லப்படுறவன் பகவானாகவே நினைக்க வேண்டும் பார்த்து தன் ஆச்சாரியனுக்கு சிஷியன் நினைத்துக் கொண்டு தான் தன் ஆச்சாரியனுக்கு கை கறிய பரம் நினைக்க வேண்டும் அதைத்தான் காட்டியிருக்கிறார்கள் ஆச்சாரிய புருஷ சப்தத்திற்கு உற்பத்தி அப்படிப்பட்ட ஆச்சாரிய புருஷர்கள் 24 நாலு சிம்மாசனாதிபதிகள் எம்பெருமானாராலே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள எம்பெருமானாரோடுதமான சம்பந்தம் பெற்றவர்கள் ஒரு சில ஆச்சாரியர்கள் தான் புறத்தாழ்வான் அவ்வளவு நெருக்கம் அதே போல உறுதியாண்டான் அவ்வளவு நெருக்கம் எம்பார் அவ்வளவு நெருக்கம் அனந்தாழ்வான் அவ்வளவு நெருக்கம் அருளாள பெருமான பெருமானால் அவ்வளவு நெருக்கம் இப்படி சில ஆச்சாரியர்கள் மிக நெருங்கின ஆச்சாரியர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களே எம்பெருமானாருக்கே கைக்கரியம் பண்ணி அவருடைய முகமலர்த்திக்கு கைக்கரியம் பண்ணின பெருமை அனந்தாழ்வான் ஒருத்தருக்குத்தான் உண்டு என்ன பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள் அது எப்படி சொல்ல முடியும் இப்போ பகவத் பாகவத ஆச்சாரியார் மூணு விஷயம் நமக்கு எது புருஷார்த்தம்னா பகவத் கைக்கரியம் புருஷார்த்தம் பாகவத கைக்கரியம் புருஷார்த்தம் ஆச்சாரிய கைக்கரியம் புருஷார்த்தம் எது அடையத்தக்கது பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அது அடையத்தக்கது பாகவதற்கு தொண்டு செய்ய வேண்டும் அது அடையத்தக்கது ஆச்சாரியனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அது அடையத்தக்கது அப்ப பார்க்கிற பொழுது கைக்கரியம்னா தொண்டு சொன்னும் கைக்கரிய உண்மையான அர்த்தம் என்ன ஒருத்தருடைய மனமகிழ்ச்சிக்கு உறுப்பாக முகமலர்த்திக்கு உறுப்பாக முகம் மலருவதற்கு பாங்காக எது செய்யப்படுறதோ அதுக்கு பேர் தான் கைக்கரியம் ஆக ஒருத்தன் நமக்கு தொண்டு செய்ய வேண்டியதே இல்லை நேரம் தொண்டு செய்யாவிட்டாலும் அவனுடைய ஏதோ யாருக்கோ செய்த செய்கையானது நமக்கு சந்தோஷத்தை விளைவித்ததேயானால் நமக்கு முகமலர்த்தியை விளைவித்ததேயானால் அது நமக்கு அவன் பண்ணி இருக்கக்கூடிய கைக்கரியம்னு நாம கொள்ள வேண்டும் அவன் தான் இந்த காரியத்தை பண்ணா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இப்ப பார்க்கணும் பகவான் எப்ப சந்தோஷப்படுவான்னா பகவானுக்கு தொண்டு செய்தோமேயானால் பகவானுக்கு கைக்கரியம் பண்ணினோமேயானால் அந்த பகவான் தனக்கு கைக்கரியம் பண்ணினதை பார்த்து சந்தோஷப்படுறான் கமலக்கண்ணனாய் இருக்கிறான் பாகவதர்களுக்கு தொண்டு செய்தோமேயானால் பகவான் அல்லிக்கமலக்கண்ணனாக ஆகிறான் அப்போ நாம பாகவதாளுக்கு கைக்கரியம் பண்ணினோமேயானால் அது பாகவதாளுக்கு பண்ணப்படுற கைக்கரியம் அல்ல பகவானுக்கு பண்ணப்படும்படியான கைக்கரியம் ஆகிய பெருமானுக்கு பண்ணப்படும்படியான கைக்கரியம் எது நாம் நாம வஸ்துதா பாகவதர்களை உபசரித்தோமேயானால் பாகவதர்களிடத்திலே அனுகூலமாக நடந்து கொண்டோமேயானால் அது பகவத் கைக்கரியமாக பரியவசிக்கிறதுக்கரியம்னா என்னது அப்படின்னா இந்த பாகவதர்கள் எல்லாம் இருக்கிறார்களே ஆச்சாரியனுக்கு கைக்கரியம் பண்ணினோமேயானால் அதற்கு அனுகுணமாக பாகவதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் பல பாகவதர்கள் சேர்ந்துதான் ஒருத்தனை உண்மே இல்லாத ஒருத்தனை அழைத்துக் கொண்டு சென்று ஆச்சாரிய காட்டி கொடுத்து இவர் அடிபறிவாயாக இவரிடத்துல மந்த்ரோபதேசம் பெறுவாயாக சொல்றார் அப்படி சொன்ன போது அந்த மந்திரோபதேசத்தையும் சமாசேனத்தையும் வாங்கிக் கொண்ட நான் என்ன பண்ணனும்னா அந்த ஆச்சாரியனுக்கு துண்டு செய்தானேயானால் நாம் அந்த ஆச்சாரியனை காட்டி கொடுத்தோம் அந்த வியக்திக்கு காட்டி கொடுத்தோம் என்ன சந்தோஷமா அவன் கைக்கரிய பண்றான் ஆச்சாரியனுக்கு சந்தோஷமா கைக்கரிய பண்றானே அப்படின்னு இவாளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுறது அப்போ நாம் பண்ணும்படியான சுவாச்சாரிய கைக்கரியம் பாகவத கைக்கரியமாக டிரான்ஸ்பர் ஆயிடுது பாகவத கைங்கரியமாக மாறி விடுது அடுத்தபடியாக ஆச்சாரிய கைக்கரியம் சொல்லப்படுறது ஆச்சாரியனுக்கு நாம் பண்ணும் கைக்கரியம் எதுன்னா ஆச்சாரியன் எதுக்காக நமக்கு உபதேசம் பண்றாங்க திருமந்திரத்தை உபதேசம் பண்ற பிள்ளாய் நீ பகவானுக்கே அடிமைப்பட்டவன் அதுக்கு மேல பிள்ளாய் நீ பகவானே உபாயமாக கொள்ள வேண்டும் ஆச்சாரியன் சொல்ற அதுக்கு மேல உனக்கு ஆறு அடையத்தக்கவன் கைக்கரியும் ஆருக்கு பண்ணணும்னா பகவானுக்கே பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியன் நியமிச்சுட்டார் அதனால நாம போய் என்னைக்கு சமாசனாயிற்றோ அன்று தொடக்கமாக பெருமாளுக்கு திருவாராகனம் பண்றோம் நாம் திருவாராசனம் பண்றோன்றது ஆச்சாரியனுக்கு தெரிந்ததே ஆனால் ஆச்சாரியன் அவ்வளவு சந்தோஷப்படுகிறார் பகவான் அவ்வளவு சந்தோஷப்படுறதில்லை ஆச்சாரியன் சந்தோஷப்படுறார் அப்ப என்ன விஷயம்னா நாம் பண்ணும்படியான பகவத் கைக்கர்யம் இருக்கிறதே அது ஆச்சாரியனுடைய முக மலர்த்திக்கு உறுப்பாக ஆக கூறத்தாழ்வானோ எாரோ மட்டும்தான் ஆண்டானோ இவர்கள் தான் எப்பெருமானார் பக்கத்தில் அவருக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த எப்பெருமானார் அற்புதமாக நியமிக்கிறார் திருமலை அந்தாழ்வான் அவதரித்த தேசம் மேல் நாட்டிலே அவதரித்திருக்கும்படியான சிறு புத்தூர் அந்ததிதேசத்திலே அவதாரம் பண்ணி பிறகு பெருமானாருடைய வைபவத்தை எல்லாம் நன்கு அறிந்தவராக திருவரங்கத்தேரை எழுந்துள்ள எம்பெருமானார் பார்க்கிறார் இந்த அனந்தாழ்வானை இந்த திருவனந்தாழ்வானை அருளாள பெருமாள் எம்பெருமானார் இடத்திலே காட்டிக் கொடுக்கிறார் அருளாள பெருமாள் எம்பெருமானாரை நியமிக்கிறார் இவருக்கு சமாசயனம் பண்ண வேண்டியது இவருக்கு சமாசயனம் பண்ண வேண்டியது அங்கதான் அருளாள பெருமாள் பெருமானார் தெரிவித்த வார்த்தை பெருமானத்துல பனங்காய கட்டார்வி அதுவே அல்பசக்தி கட்டினா எது தாங்க முடியாததான காரியம்னா ஒருத்தருக்கு ஆச்சாரியனாய் இருப்பது அதனால இவரெல்லாம் பார்த்து சொல்றார் சோமாசி என்ன அனந்தாழ்வான் என்ன இவர்களை எல்லாம் பார்த்து தெரிவித்திருக்கக்கூடிய திருவாக்கு எதுவும் நாம் உங்களுக்கு ஆச்சாரியன் நினைக்காதீர்கள் என்ன கருவியாக கொண்டு எவ்வெருமானாரான இராமானுஜர் தான் ஆச்சாரியன் என்று தான் உபதேசம் பண்ணினார்னு காட்டப்படுது அப்படி அவரிடத்திலே உபதேசத்தை பெற்று பிறகு திருவாய்மொழியுடைய அர்த்தங்கள் தான் கேட்கிறார் சகல சாஸ்திரங்களை கைக்கரியம் பண்ண வேண்டும் பண்ண வேண்டும் என்று அடிமை செய்ய வேண்டும் எழுதுகோள் சோதி எந்த கந்த கந்தைக்கு திருவேங்கடமுறையானுக்கு சர்வதேசத்திலேயும் சர்வ காலத்திலேயும் சர்வ அவஸ்தகளிலேயும் சகல உச்சிதமான கைக்கரியங்களையும் பண்ண வேண்டும் என்னத்தான் ஆசைப்பட்டார் ஆனால் ஆழ்வார் எங்கிருந்து ஆசைப்பட்டார்னா ஆழ்வார் திருநகரியில திருப்புலி ஆழ்வார்கடிலே அங்க உட்கார்ந்து கொண்டு திருவேங்கடத்துல கைக்கரியத்த ஆசைப்பட்டார் இங்காவது நடக்குமா நம்மளால் திருவேங்கடத்துக்கு போனாலே நமக்கு கைக்கரியம் கிடைக்காம போறது கட்டப்படுறோம் அப்படி இருக்கிற போது அவர் எங்கேயோ ஆழ்வார்கள் உட்கார்ந்துடமுடைய ஆழ்வார் ஆசைப்பட்டபடி கைக்கரியம் பண்றதுக்கு ஆறாவது இருக்காளா ஓட்டியில கேட்கிறார் கேட்டவுடனே பயந்தார்கள் பல காரணங்கள் பல திருமலைக்கு போறதுக்கே பயம் இன்னி போல சௌகரியங்களும் கிடையாது அங்க தங்குகிற வசதியும் கிடையாது சிரமப்படணும் அது ஒண்ணும் இரண்டாவது ஸ்ரீரங்கத்தை விட்டு போறதா பல பேர் நினைத்தார்கள் ராமானுஜனுடைய காலக்ஷேபத்தை விட்டு போறதா பல பேர் நினைத்தார்கள் அதுக்கு மேல ராமானுஜனை விட்டு போறதா பல பேர் நினைத்தார்கள் ஆனால் திருமலை அனந்தாழ்வான் பிள்ளை என்கிற பட்டத்தை பெற்றவர் அனந்தான் பிள்ளை என்ன அவர் தேவரையை நியமித்தால் அடியன் போகிறீர்கள் இதுதான் சுரூபமான விஷயம் நமக்கு விஷயம் தெரிந்திருந்தாலும் நம்ம பண்ணணும் சக்தி இருந்தாலும் ஆச்சாரியன் நியமனம் இல்லாமல் ஒரு காரியமும் செய்யலாகாது புத்தகம் ஈடு முப்பத்தி ஆறாயிரம் ஆச்சாரியன் திரு முன்பு நம்பிள்ளை நேரத்தில் கொண்டு வந்து வைக்கிறார் வழக்கு திருவிதின் பிள்ளை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கு எது ஆனை கோலம் செய்து புறப்பட்ட ஒரு யானைய அலங்காரம் பண்ணி அழைத்துக் கொண்டு வந்தால் எவ்வளவு ஆச்சரியமாக அழகாக இருக்குமோ அது போல இருந்ததா அப்படி இருக்கக்கூடிய அற்புதமான கட்டையை வச்சார் கீழே ஒரு கட்டையை வச்சார் கயிற்ற போட்டு கட்டி கோவில் உள்ள வச்சு பூட்டார் ஏன் மாதிரி பண்ணி பிள்ளைக்கு ஒன்னும் புரியல நம் அனுமதி இன்றிக்கை எழுதிட்டீர் அழகா எழுதியிருக்கேன் ஒரு குறை கிடையாது ஆனாலும் ஏன் அனுமதி இல்லை நான் அனுமதிக்காமல் இது நான் ஒப்புக்கொள்ள முடியாது அப்படின்னு தெரிவித்து இருக்கக்கூடிய விஷயம் அப்போ எந்த ஒரு செயலும் திருவாராணம் கொஞ்சம் நெய்யை சேர்த்து கொஞ்சம் திருத்துழாயை சேர்த்து ஜலத்தை தெளிச்சு இப்படி கிராசமுத்திர சமர்ப்பிக்கிறோம் அப்படி சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னால அவ்வளவுதான் பண்ணினாலும் சோடசோபசாரத்தோட பெருமாளுக்கு திருவாராதன பண்ணினாலும் என்ன சொல்லுமோ ஆச்சாரியன் திருக்கைகளால் திருவாராதனம் கண்டற போகணும் நாம பண்ற திருவாராதன்தான் அவன் ஏத்துக்கிறானோ இல்லையோன்னு டவுட் ஆனா எங்க ஆச்சாரியன் பண்றதை ஏத்துக்காது இருப்பானா வல்ல அது காண்டுமே நானும் பிறந்திருக்கோ ஆக அந்த கையாக இருந்து கிடையாது அப்படி ஆச்சாரியனுடைய நியமனானுகுணமாகத்தான் பகவத் கைக்கரியும் அந்த கைக்கரியத்தை அந்த நியமனத்தை நேரே பெற்று என்ன இடத்திலே செய்ய வேண்டும் நமக்கு ஆச்சாரியன் நியமிச்சுற அந்த ஊர்ல போய் நாம திருவாராகனம் பண்றோம் நம்ம எம்பெருமானே அங்க எழுந்துள்ள பண்ணுகிறோம் நம்ம ஆச்சாரியன் ஆறும் இன்ன இடத்திலே இருந்து எம்பெருமானுக்கு கைக்கரியம் பண்ணு நியமிக்கிறது ஆனால் அமன் தாழ்வானுக்கு அமைந்திருக்கக்கூடிய பாக்கியம் ஆழ் எந்த இடத்தில் ஆசைப்பட்டாரோ அந்த இடமான திருவேங்கடமரையிலே சென்று தேவரின் கைக்கரியம் பண்ணி விழ வேண்டும் நியமனம் அந்த நியமனானுகுணமாக எழுந்தெழுனானபடியாலே அற்புதமான விஷயம் ராமானுஜர் நியமனமாக ராமானுஜருக்கு உகப்பாக இவர் கைக்கரியம் பண்ணினார் ஆச்சரியமான ஒரு இடம் காட்டப்படும் அதாவது ஒரு இவர் அந்த இடத்திலேயே நந்தவனம் அமைத்து ஏரிய வெட்டிமான அற்புதமான அருளப்பாடு பெருமான் நியமிக்கிறான் அடுத்த போகாத இருக்கலாமா ஆனால் கட்டி நியமனானூலமாக மாலைகளை கட்டிதான் கொண்டு வரணும் அதனால இந்த கைக்கரியும் என்னுடைய மலை இந்த இடத்தபடி கேட்கணும் அப்படின்னு சொன்னதும் இவரு சொல்லிட்ட உமக்கு என்ன இறங்கி போல்றதுக்கு அதிகாரம் கிடையாது ஏன் கிடையாதுன்னு கேட்டால் இந்த ஆழ்வார் உங்க பத்தி என்ன சொல்லிருக்கா தெரியுமா குன்னி குளிமலை காத்தவன் அந்த ஞான வளர்ந்தான் சென்று சேர் திருவேங்கடமாமலை சென்று சேர்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு இடத்துல இருந்து சேர்ந்தீர் அப்போ இல்ல நீரே இந்த சத்திரத்துக்கு நாலு நாள் முன்னால வந்தீர் நான் நாலு நாள் பிற்பாடு வந்தேன் ஆக ஒரு சத்திரத்துல முதல்ல வந்தவன் இரண்டாவதாக வந்தவனை பார்த்து போன்று சொல்றதுக்கு அதிகாரமே கிடையாது இது என்ன கேத்திரம் தெரியுமா ஸ்ரீனிவாச கேத்திரம் வராக வராக அமைந்திருக்கிறபடியாலே இந்த ஊரே ஒம்முதில்லை இந்த மலையே ஒம்முதில்லை நீர் போய் என்ன பார்த்து வெளியில போல்றது எந்த விதத்துல நியாயம் அதனால உமக்கு இஷ்டம் இருந்தால் இந்த மாலை எடுத்துக்கோ இல்லன்னா கதவுலேயே இருக்கட்டும் எனக்கு அதை பத்தி விசாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்காரு என்ன அர்த்தம் ஆச்சாரியன் நியமனானுகுணமாக இந்த கைக்கரியத்தை பண்ணினார் அப்படின்னு அர்த்தமாக இங்கதான் ஒரு கேள்வி அப்ப திருவெங்கடமுடையான் பெயர் இவருக்கு ஆசையே இல்லையா இவருக்கு பிரீத்தியே இல்லையா இவருக்கு பக்தியே இல்லையா அப்படின்னா பக்தி பரிபூர்ணமாக உண்டு காரிய வைத்துக் கொள்ள முடியும் ஆச்சாரிய பக்தியை எதிர்த்திடாத போதும் ஆச்சாரிய பக்திக்கு முரண்படாத போதும் பகவத் பக்தி வேண்டும் ஆச்சாரிய பக்திக்கு முரண்பட்டதேயானால் பகவத் பக்தியாக பிரயோஜனம் கிடையாது அதனால்தான் தேவுமத்தரியேன் குறுகோல் நம்பி பாவின் திசை பாடி திருவனே தேவுமத்தரியேன்னு காட்டியிருக்கக்கூடிய திருவாக்கமைந்திருக்கிறது ஆக இன்னொரு தெய்வம் எனக்கு தெரியாது நம்மாழ்வார்தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு காட்டியிருக்கக்கூடிய வார்த்தை மதுரவி ஆழ்வார் அதே மதுரவி ஆழ்வார் திரிதந்தாகிலும் தேவபிரானுடை கரிய போல திருவுரு காண்பந்தான் எதுக்காக அவரு பெரிய கோதத்தில் ஒரு நீர் பார்ப்பீர்னா எங்கள் ஆழ்வாருடைய திருவுள்ள உகப்புக்காக அதே போல ராமானுசனுடைய அதே சமயத்துல அது ராமானுஜனுடைய ஒரு கைக்கரியத்துக்கு விரோதமாய் இருக்கிற போது நியமனத்துக்கு விரோதமாயிருக்கிற போது எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ராமானுசன் திருவேங்கடமுடையானுடைய நியமனமான சீமாக ஆச்சாரிய நியமனம் தான் எம்பெருமானுடைய நியமனம் இல்லை அந்த காட்டுறதுக்காகத்தான் இந்த இடத்துல காட்டியிருக்கிற ஆச்சரியமான அர்த்தம் அது மேல இன்னொரு அர்த்தம் எம்பெருமானார் வேறு அனந்தாழ்வான் வேறு கிடையாது எம்பெருமானார் திரு அனந்தனாய் அமைந்திருக்கக்கூடிய ஆதிசேஷனுடைய அவதார பூத்தர் அந்த ஆதிசேஷனுடைய அவதார பூத்தர் தான் திரு அனந்தாழ்வானும் திருநாமே காட்டுசேஷன் திருவனந்தாழ்வான்னு காட்டப்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது தெரியுது கைக்கறி பண்றதுக்காக சோலைகள் இருந்தார் பாம்பு தேடினதும் பாம்பு தேடி விட்டது நாகம் தேடி விட்டது அப்படி இருக்கிற பொழுது தேவரி விஷத்த போக்கிக் வேண்டாமா வைத்தியம் பண்ணிக்க வேண்டாமா அவருக்கு இந்த உறுதி இருக்கும் தெரிவி கடித்தாம்பு பலித நாள் தீண்டித்த பலம் இருக்கும் பட்சத்தில் கைங்கிட்டு போறேன் அதுவும் ஆச்சாரியன் நியமனம் அதுக்குத்தான் சமாஷனம் பண்ற அடுத்தது அப்படி இல்லை கடியுண்ட பாம்பு கூடிய பாம்பாக நான் பலிட்டனா இருப்பேனே ஆனால் கோேரி திருக்கோனேரி சுவாமி புஷ்கர்ணியில் தீர்த்தமாடி நேரம் கைக்கரியம் பண்ணிட்டு போறேன் அப்ப தன் பாம்பாக சொல்லிக் நிச்சயமா தெரியும் அதாவது இவரும் திருவனந்தாழ்வானுடைய அவதாரபூத்தர் ராமானுசுரம் திருவனந்தாழ்வானுடைய அவதார பூத்தர் அதனால் தான் ராமானுசுரம் விட்டு பிரிந்தோம் என்கிற பாவம் இவருக்கு வருத்தப்பட்ட காலம் இல்லை ஏன் இல்லைன்னு சொன்னா அவர் சாட்சாத் பெருமானாரேய மற்ற ஆதிசேஷனுடைய அவதார பூத்தர் அவரும் ஆதிசேஷனுடைய அவதார பூத்தர் அப்படி இருந்திருக்க கூடிய நிலையில தங்கைக்கும் ஒரு சேர ஸ்தோத் அருளி செய்தவர் சமையல வைத்திருக்கிறார் தமையனார் தங்கை சொல்லுவோமேயானால் ஆண்டாள் ராமானுஸ்வரை பத்தி ஒரு வேடிக்கையான பாசம் பெரியவர்கள் தெரிவிப்பார் ராமானுஸ்வரர் சன்னியாசி சன்னியாசிப்போம் பெருமானி முப்பரி நூலடு முன் கையில் முக்கோல் தன்னழும் கையில முக்கோல வைத்துக் கொண்டு காஷாய வஸ்திரத்தை தரித்துக்கொண்டு காஷாய சோதி கமனீய சிகாநிவேசம் வழியாக அவர் எழுந்தொழுக்கிறார் சொல்றங்கோன்னு கேட்டார் ஏன்னா கோதற்ற ஞான திருப்பாவை பாடிய பாவை தங்கை ராமாஜுக்கு தங்கை ஒன்று வாதுக்கு வல்லவன் ஆண்டான் மருமகன் முதலியாண்டான் மருமகனாராக அமைந்திருக்கக்கூடியவர் தீதற்ற செல்வ பிள்ளை பிள்ளை திருநாராயணபுரத்திலே செல்வப்பிள்ளையானிருமால் ராமானுஜருடையுணி அவருக்கு அமைந்திருக்கிறார் அப்படி இருக்கிறபோது தம்பி எம்பார் அவருடைய தம்பி எம்பார் என்ற ஒரு சன்னியாசின்னா தங்க இருக்கலாமா மகன் இருக்கலாமா சிஷியன் இருக்கலாமா தம்பி இருக்கலாமா ஒத்துருந்தோர் என்று இயம்புவது இருநிலமே அப்படின்னு பார்க்கிற பொழுது இத்தனை பேரோட இருந்தாலும் அவர் சன்னியாசி தான் இவ ஒத்துமே இல்லைன்னாலும் பல பேர் சம்சாரிகளா இருக்கலாம் நிறுத்த ராகசிய கிரகம் தபோவனம் அவன் தபஸ்விதான் அவன் சன்னியாசிதான் அந்த கிரகத்திலேயே இருந்தாலும் அவனுடைய கிரகமே தபோவனம்னு காட்டப்பட்டிருக்கிறது அந்த கிரமத்துல பார்க்கிற பொழுது ராமசருக்கு தங்கின்னு சொன்னார் தமையனார் என்ன ஆசைப்பட்ட தங்க என்ன ஆசைப்பட்டாலும் அதை பண்ணி வைக்க வேண்டியது பரமிரே பெண் செய்யணும் அப்படின்றது அந்த சந்தான ஜாத்தருக்கு பரமிரே காட்டினார் சோழ நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார அரிசில் சொன்னேன் ஏழு திருவுடைய இன்னும் வந்திவேள்ளுங்கோளவள பெருமாள் அவருக்கு நூறு தடா வெண்ண சமர்ப்பிக்கணும் நூறு தடா அக்காரில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா இது மொத்தம் வாயளவில் இருக்கிற ஆண்டாள் தான் செய்ததாக சரித்திரவே இல்லை பெரிய கிடையாது சம்பாதிக்கணும் அந்த நூறு தடா நிறைய அக்கார பண்ணணும் அதுக்கு மேல நூறு தடா நிறைய வெண்ண சமர்ப்பிக்கணும் இவளால் வாங்கி சமர்ப்பிக்க முடியுமா ஐஸ்வர்யமே இல்லை அப்படி இருக்கிற பொழுது அக்கார சொன்னேன் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் மொத்தம் வாயால் சொன்னதை செய்கையாக பண்ணவே இல்லை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய பெருமானார் திருமாவஞ்சோரமலை அழகருக்கு தான் அத்தனையும் சமர்ப்பித்தான் இவர் சன்னியாசியா இருந்தாலும் சமர்ப்பித்திருக்கிற நிலை ஆரமான சந்தோஷம் ஆண்டாளுக்கு அதை முடிச்சிட்டு நேர ஆண்டாழத்துல நீ ஆசப்பட்டாயே செய்து குழந்தையார் சமாதியை உலைத்துக் கொண்டு நேரம் வந்து எம்பெருமானாருடைய கால் அப்படி கட்டிக்கிறார் மன்னரோ எம் மன்னரோ என்று சொல்ற வார்த்தை அப்ப கோயில் அண்ணர் கோயில் அன்னர் என்கிற நாமம் பெருமானார் அமைந்திருக்கூடிய ஆச்சரியமான விஷயம் மாமுனிக்கு பின்னானவளாக தன்னை அமைத்துக் கொண்டிருக்கிறாள் அதனால் தான் கோதாகிரஜகாஜிற்கு அற்புதமான திருநாமம் கோதாகிரஜகா கோதா என்று சொல்லப்படுபவளான அந்த ஆண்டாளுக்கு அக்ரஜா அமைந்தாழ் அதனால தமையனார் விஷயமாக ஒரு பிரபந்தம் இட வேண்டும் தங்கை விஷயமாக ஒரு பிரபந்தம் இட வேண்டும் என்று இரண்டு பிரபந்தங்கள் ராமானுசருக்காக அமைந்திருக்கக்கூடிய நாலு ஸ்லோகங்கள் ராமானுஜ சதுஸ்லோகின் பேர் அமைந்தான் கோத்துலோகி ராமானி சத்துலோகியோ கோதா சத்துர்லோகியோ அநேகம் பேருக்கு சம்பிரதாயத்தில் சத்துர்ஸ்லோகி நாலு ஸ்லோகங்களா இருக்கக்கூடியவை பல இருக்கின்றன முதல்ல ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க ராமபிரான் ராவண வதத்துக்கு பிறகு நிற்கிறான் கோபத்தோட வந்து நிற்கிற மந்தோதரி ராமபிரான பார்த்ததும் பரமாத்மா சனாதனஹா அனாதிமத் எல்லாம் ஆரம்பிச்சு நாலு ஸ்லோகங்கள் சம்பிரதாயத்தினுடைய சாரார்த்தங்களை எல்லாம் கொட்டிட்ட அப்படி இருக்கக்கூடியது மந்தோதரி சதுஸ்லோகி என்று சொல்லப்படும் அதே மாதிரி மகர்ஷி சதுஸ்லோகி பிரகரணத்தை சேமித்து விட்டு விசிஷ்டாத் எல்லாம் காட்டக்கூடிய ஸ்லோகங்கள் தான் தெரிவித்திருக்கிறார் மகர்ஷி சதுஸ்லோகி ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் அதே மாதிரி ஜடபரதன் என்னும்படியா அந்த மகர்ஷி முதல்ல ராஜாவா இருந்து இப்படி இல்லாமல் இருந்து வந்தவர் ஆதிபரதன் ஜடபரத அமன் ராஜா ரஹூ கணன பார்த்து இந்த ஆத்மாவப்பத்தின விஷயங்களா சொல்லக்கூடிய நான்கு ஸ்லோகங்கள் ఆదిபரத चतुஸ்லோகீயை சொல்லப்படும் ஆலவந்தர் உத்தமியான சீரங்கநாச்சியார் காக அக்ரஹித்ரில் இருக்கக்கூடிய நான்கு ஸ்லோகங்கள் அதுதான் விலட்சணமான चतुஸ்லோகீ चतुஸ்லோகீ चतुஸ்லோகீனே அதுவே மற்றெல்லாம் ஆனது ఆదిபரத चतुஸ்லோகீயைச் சலணம் மண்டோदरी चतुஸ்லோகீயைச் சலணம் ஆனா இதுக்கு அந்த மாதிரி சொல்ல வேண்டியது இல்லை நேராக அமைந்திருக்கக்கூடிய சதுஸ்லோகி காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி அமைந்திருக்கின்றன அதே போல அனந்தாழ்வான் மத்தவா எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சத்துஸ்லோகி பண்ணினார்கள் அனந்தாழ்வான் ரெண்டு சத்துலோக நாலு நாலு ஸ்லோகங்களுடன் கூடியதான ரெண்டு பிரபந்தங்கள் ஒன்னு நாச்சியாருக்காக राण पानुक्राटिक्लोक आचार्य नाकुद अभी तमयुक नोक தங்கைக்காக நால ஸ்லோகம் அமை எட்டுலோகங்கள் இப்ப அனுபவத்திற்கு விஷயமாக அமைந்திருக்கு அதனுடைய பிரமேயங்களை விண்ணப்பம் பண்ணலாம் தனியனே ஆச்சரியமான தனியனாக அமைந்திருக்கு அந்த இடத்துல தெரிவிக்கிற திருவாக்க அமைந்திருக்கு சக்கரே கோதா சதுர்ஸ்லோகி யோ வேதார்த்த பிரகர்பிதம் வேதார்த்தபிதம் வேதார்த்தங்களை எல்லாம் தனக்குள்ளே அடக்கிக் கொண்டிருக்க கூடியது ஆக வேதத்துல என்னென்ன அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ வேதத்தில் ஆத்மா வாழ்வதற்கு என்னென்ன அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அத்தனையும் கோதா சதுர்ஸ்லோகி ஆண்டாளுடைய நாலு ஸ்லோகங்கள் அதனை அருளி செய்தவராய் அமைந்திருக்கக்கூடிய அந்த அனந்தாழ்வான் எந்த அனந்தாழ்வான் அருளி செய்தாரோ அவருக்கு அமைந்திருக்க கூடியது கொஞ்சம் முன்னால சொன்னேன் மா கொண்டு போய் சமர்ப்பிக்கிறார் சமர்ப்பித்த போது ஆச்சாரியனுடைய சாத்திக்கும் இல்லனா நீ எப்படி பண்ணிக்கோ சொல்லிட்டு போனார் அதனால அவருக்கு திருவேங்கடமுடியான் பெயர்ல பக்தி இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு எல்லாம் இல்லை இது ரெண்டு ப்ரயாரிட்டி கொடுக்கணும்னு சொன்ன ீத்தோட கைங்கரிய திருவேங்கடமுடையான் அவரிடத்திலே வார்த்தையாடும்படியாக அவ்வப்பொழுது நியமிக்கும்படியான ஒரு நிறையாக அமைந்திருக்க கூடியதுன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அபாரமான வைபவம் கிடையாது அவர் அமைத்து வைத்ததான தோட்டத்திலே விளையாடி கொண்டிருப்பார் திருவேங்குகிறேன் வணங்குகிறேன் அமைந்திருக்கிறது இந்த தனியில் சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னென்ன விஷயம் சொன்னார் மூணு விஷயங்கள் சாதாரணமா சொல்லணும் ஒன்னு சொல்றவருடைய பெருமை சொல்லப்பட்டிருக்க வேண்டும் சொல்லப்படும்படியான விஷயத்தினுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்க வேண்டும் சொல்லினுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்க வேண்டும் சதுஸ்லோகின்னு சொன்னபடியாலே சுலபமாக நாம கற்பதற்கு இருக்கக்கூடியது ஆயிரம் பாசுரம் திருவாய் மொழினா என்னால முடியாது இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் ராமாயணம் சொன்னா என்னால கற்க முடியாது அவகாசம் கிடையாது அவகாசம் இருந்தாலும் அதுல பொறுமை கற்றுக்கொள்வதற்கு பொறுமை இல்லாமல் போய்விடும் சுருக்கமாக அமைந்திருக்கிறது முன்னோர் பல பேர் பண்ணி இருக்கிறார்கள் ஸ்லோகம் சொல்றதே அது அற்புதமாக அமைந்திருக்கிறது முதல்ல அதனுடைய வைபவம் காட்டப்பட்டது அதுக்கு மேலே இதை சொன்னவரார் அனந்த குரு குருந்திரோதகா குருன்னு சொன்னா இருட்டு அர்த்தம் சொன்னா அதை போக்குதல் நமக்கு இருட்ட போக்குற ஆச்சாரியன் என்ன இருட்ட போக்குகிறார்னா அஜானம்ன்ற இருட்டு ஆத்மாவுக்கு இருட்டாயிருக்க கூடியது அந்த அஜானம் அதனை போக்கக்கூடியது அதனூடியவர் அதனால் அந்த பெருமையானது காட்டப்பட்டது அதுக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தான் அர்த்தல்லாம் அதற்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கும்படியாக அப்படி விசேஷமான கிரந்தமாக அமைந்திருக்கிறது என்று தனிய நிலையே வக்தாவான திரு அனந்தாழ்வானுடைய ஆக அவருடைய வைபவம் தாட்டப்பட்டது இது ஸ்லோகத்தினுடைய வைபவம் பெருமைகளும் அமைந்திருக்காச்சியார் தன்னை கடாட்சிக்க வேண்டும் முதல் ஸ்லோகத்தாலே அந்த போதை பிராட்டியாரவர் தன்னை கடாட்சிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிற விஷயம் அவள் பார்த்து உனக்கு என்ன லாபம் கேள்வி கேட்டு என்ன தொடர்புனா ஆண்டாள் நாச்சியார் கடாட்சிக்க வேண்டும் என்று முதல்ல பிரார்த்திக்கிறார் அவ கடாட்சம்னா அவ்வளவு பெருசா அப்படின்னு கேட்ட கேள்விகளுக்கு அவளே மிக பெரியவள் அதனால அவளுடைய கடாட்சம் கிடைத்தற்கு அரிது அதனால் அது பெறுதல் என்பது மிகவும் பாக்கியகரமான விஷயம் என்ன காட்டப்பட்டிருக்கிறது அப்படி கிடை அவளுடைய சொன்னீர் நமக்கு என்ன உபகாரம் பண்ணினார் நமக்கு என்ன உபகாரம் பண்ணினாள்னு அடுத்த கேள்வி அது நமக்கு உபகாரமா வராக பெருமானிடம் இருந்து அர்த்தங்களை கேட்டு நமக்கு சொன்னவளே அவள் தானே வராக பெருமானியாக அர்த்தத்தை உபதேசம் பண்ணினாள் என்ன நாச்சியார் திருமொழி என்ன இவற்றாலே சொல்லி இருக்கிறாளானபடியாலே அந்த பெருமை காட்டப்படுது சரி திருப்பாவையின் நாச்சியார் திருமொழியை அவ சொன்னா வராக பெருமாடத்திலிருந்து சொன்னா இதுக்கு அங்கீகாரம் உண்டோ அப்படின்னா அவளுடைய திவ்ய கிரந்தத்துக்கு இல்ல அவளுக்கே பெருத்ததான அங்கீகாரம் பகவான் அவள் சூடி களைந்த மாலையைத்தான் ஏற்றவழினால் அந்த அங்கீகாரம் உண்டு பார்க்கிற பொழுது இந்த நாலு என்ன சங்கதி அமைந்திருக்கிறது என்ன முதலிலே ஆண்டாருடைய கடாட்சம் பெற எதனாலே பெற வேண்டும் அவளுக்கு என்ன பெருமை இருக்கு கிடாட்சம் பெறுவதற்கு என்னால் அந்த பெருமையானது காட்டப்பட்டு அப்படி அவள் கிடாட்சம் பெற வேண்டும் என்பதற்காக அவள் நமக்கு என்ன பண்ணிவிட்டாள் என்னால் ஒராகப் பெருமாளுடம் இருந்த அர்த்த விசேஷங்களை கேட்டு சொன்னாள் அப்படி சொன்ன அந்த அர்த்த விசேஷங்களுக்கு அங்கீகாரம் உண்டானால் அவளுக்கும் அவளுடைய அர்த்த விசேஷங்களுக்கும் பரிபூர்ண அங்கீகாரம் எம்பெருமான் தான் தந்தருளில் என்று நாலு ஸ்லோகங்கள்ல காட்டியிருக்கார் அப்போ இந்த நாலு ஸ்லோகமும் வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் தனக்குள்ளே அமைந்திருக்க கூடியது அப்படின்னு தெரிவிக்கும்படியான விஷயம் வேதத்துக்கு வித்தாக அமைந்திருக்க கூடியது திருப்பாவிற்கே வேதமனைக்கும் வித்து அப்படின்னு எதாவது சொல்ல அனந்தாழ்வான் வேதத்துக்கு அலங்காரம் வேதம் எதனாலே விளங்கி கொண்டிருக்கிறது என்னால் சமயமா அலங்காரமே பண்ணிக்காமல் இருந்த இருந்தார்களே ஆனால் தெரியுமா அப்படின்னு அதை அப்படி கொண்டாடுகிறோம் விசேஷத்து கொண்டாடுகிறோம் என்னன்னா அந்த எம்பெருமானுக்கே அலங்காரம் பண்ணப்பட்டிருந்ததை ஆனால் அந்த எம்பெருமான் அத்தனை ஆகர்ஷகமாக இருக்கிறான் அப்போ வேதம் ஆறும் கேட்பாரற்று கிடந்தது அந்த வேதத்துக்கு அணிகலனை அந்த ஆண்டாளுடைய திருவாக்கு இணையாக எதையாவது சொல்ல முடியுமான பெரியாழ்வார் வெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடி பூரத்தின் சீர்மை ஒரு நாளைக் கொண்டோ ஒப்பதற்கு மனவாளிகள் திருவாடிப்பூரம் நட்சத்திரமே மொத்த கிடையாது ஆண்டாளுக்கு சமானமானவர்கள் ஆறாவது இருந்தார்களே ஆனால் அப்பதான் ஆண்டாளுடைய திரு நட்சத்திரத்துக்கு சமானமான இருக்கும் ஆக ஆண்டாளுக்கு சமான வாழ் ஒத்துமே கிடையாது அப்படி இருக்கிற பொழுது ஆண்டாளுடைய திருவாக்கு சமானொரு திருவாக்கும் கிடையவே கிடையாது அப்படின்னு தெரிவிக்கும்படியான வார்த்தை இந்த இடத்துலதான் தேசிகன் கோதாஸ்தியில ஒரு ஆச்சரியமான விஷயத்தை காட்டினார் ஆண்டாள் பூமி தேவியினுடைய இந்த பூமியினுடைய காதாக சொல்லப்படுவது புற்றுக்கள் அந்த புத்திலிருந்து வெளிவந்தவர் வால்மீகி பகவான் அவருடைய அந்த வால்வெக்கு பகவானுடைய திருவாக்கு ஸ்ரீராமாயணம் ஆகிற இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் ஆண்டாளுடைய காது காதுக்கு உள்ளிருந்து வெளிப்பட்டதான ஏதோ ஒரு வஸ்து அதனுடைய வார்த்தைக்கே இவ்வளவு வைபவம் இருக்குமே ஆனால் ஆண்டாளுடைய திருவாக்கு எத்தனை வைபவம் அமைந்திருக்கும் ஆக குறவற்றதாய அமைந்திருக்கக்கூடிய வைபவம் திருவாக்கு அமைந்திருக்கிறதுக்கு சமாளமானது எதுவும் கிடையாது அந்த திருவாக்க மேம்பட்ட மேம்படுத்தி சொல்லக்கூடியதும் எதுவும் கிடையாது எல்லாம் போறோம் கிரகங்கள்ல மகங்கள்ல திருமாளிகைகள எல்லா இடத்திலையும் திருவாராசனம் பண்றாசனம் பண்ணம் இல்லாமல் ஒரு பூஜையும் இல்லை இல்லாமல் ஒரு திருவாராசனமும் கிடையாது மற்ற விஷயங்கள்லாம் இருக்கோ இல்லையோ திருவாய்மொழி சேமிக்கிறவன் சேவிக்கிறோம் கிடையாது ஆனால் திருப்பாவை இல்லாமல் ஒரு நாளும் நாம் பூஜை வச்சுக்கிறது அப்ப அந்த திருப்பாவிற்கு சமானமாக மற்றொரு நினைக்கிறதே கிடையாது மேம்பட்டதான திருவாக்கு திருப்பாவை முப்பதும் சொல்லுங்கள் முடியலன்னா சித்தஞ்சிருகாலே பாசுரத்தையாவது சொல்லுங்கள் அதுவும் முடியலன்னா நான் திருப்பாவை ஆசைப்பட்டு ஈடுபட்டிருப்பேன்றதையாவது நினைச்சுக்கோங்க அப்போ பராசரபற்ற திருநெடுந்தாண்டக புலவன் பேரு திருமங்கையாழ்வார் இருந்தமிழ்நூல் புலவன் என்ன திருவாய்மொழி புலவன் பேரு இத்தனை வைபவங்கள் இவருக்கு இருந்தாலும் கூட திருப்பாவ ஜீ என்ற திருநாமம் ராமானுஷருக்கு அமைந்திருக்கிறது திருப்பாவையில் ஈடுபட்டு வைபவ பூர்த்தி ஆக திவ்ய கிரந்தால்தான் நிசமோ துங்க வார்த்தா ஆக திருப்பாவைக்கு சமமானவாதது ஒண்ணும் கிடையாது விட மேம்பட்டது எதுவும் கிடையாது ஏன்னு கேட்டால் நிகமசிரசா நித்யா பூஷா ஆக நிகம சிரசா வேதாந்தங்களுக்கு நித்தியப்படியான அணிகலமாக அமைந்திருக்கிறது எப்பவும் வேதார்த்தத்தினுடைய தெரிவிக்கூடிய விஷயம் இடத்துல திருவாக்குக்கு அத்தனை வைபவம் அண்ணா பேசியிருக்கா வாஸ்தவம் தான் இவருடைய திருமேனிக்கு அத்தனை வைபவம் உண்டா அப்படின்னு கேட்டா காந்தோ எஸ்யாக அவளுடைய திருமுடியிலே சாத்தப்பட்டதாய் அமைந்திருக்க அற்புதமான குட்ப மாலையை காமுகா காமுகனா மிகவும் ஆசப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவன் காமுகன்று சப்பட்றதுக்கு என்ன அர்த்தம்னா அது இல்லாமல் தரிக்க முடியாது அப்படிப்பட்ட நிலையாக அமைந்திருக்கு என்ன விஷயம் காட்டப்படுதுன்னா ஒவ்வொரு வருஷமும் திருவேங்கடமுடையானுடைய கருடோற்சவ சேவை என்று ஆண்டாழ்நாச்சியாருடைய அற்புதமான மாலையை தான் சாத்திக் கொள்ளுகிறான் திருமலையில இருந்தது அண்ணிலிருந்து இருந்திருக்கணும் நியாயமாக அதற்கனு தெரிவித்து இருக்கிற வார்த்தை அந்தாழ்வானுக்கு ஆண்டாழத்தில் இருக்கக்கூடிய ஆசை அற்புதமான ஆசை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தொழினார் பிரீத்தி விசேஷம் பிரதிபத்தி பக்தி எவ்வளவு இருந்ததுன்னு பாருங்களோ அற்புதமாக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தொழினார் அங்க திருமுக்குளம்னு இருக்கு அந்த திருமுக்குளத்துல தீர்த்தமாடித்தான் ஆண்டாள் திருப்பாவை நோன்பு நோற்றாள் நேர போனாராம் பல பேர் சிஷியால்லாம் வந்திருக்கா கூட சகாத்யாயிகள் இருக்கா பேர் இருக்கு எல்லாரும் திருமுக்குளத்துல தீர்த்தமாடிட்டு எழுதிட்டா அவள் எல்லாம் இது புனித ஸ்நானம் அதனால தீர்த்தமாடணும்னு ஆனால் இவர் என்ன பண்ணினார்னா நேர அந்த திருமுக்குளத்துக்கு அடியில போனாராம் கொஞ்சம் மண் அழுத்து மேல மண்ண போட்டார் தான் கேட்டாலாம் இப்ப என்னத்துக்காக இந்த மாதிரி பண்ணி கொண்டிருக்கிறீன்னு கேட்டார் ஒண்ணும் இல்ல இந்த இடத்துல தானே இந்த திருமுக்குளத்துல தானே அந்நிய தினத்தில ஆண்டாள் நாச்சியா தான் தீர்த்தமாடினால் அப்போ தான் கையில மஞ்சள் வைத்துக் கொண்டு தேய்த்து ஊசி குளித்திருப்பள் அல்லவா அதுல ஒரு மஞ்சள் கிழங்காவது கிடைக்குமா ஒரு மஞ்சள் கிழங்காவது அண்டாவுடைய பிரசாதமாக கிடைக்குமா அது என்னைக்கு நடந்தது அது இன்னைக்கு நடந்தாற் போலனா அந்த தன்மை பாவம் இருக்கிறதே ஆச்சரியமான பாவம் ஆக எத்தன பிரதிபத்தி இருந்தால் ஆண்டாள் விபவத்திலே ஆதரித்ததான அந்த மஞ்சள் கிழங்கை இன்னமும் இருக்கும் என்கிற எண்ணத்தில் துளாவி துளாவி பார்த்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் அபாரமான பண்ணப்பட்டிருக்கிறது அந்த ஆண்டாளுடைய காந்தனா இருக்கக்கூடியவன் அவளுடைய மௌலி மந்தாரமாதாம் சொல்லும்படியான அவள் சூடி கலைந்ததான அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் தொல்லர்களால் அமைந்திருக்கூடியது ி பூமிக்கு பூமியிலே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நல்ல விடிவு அவருடைய சீசூக்திகள் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அமைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயந்தோமைந்தோம் நம்முடைய பாதங்களை எல்லாம் போக்கக்கூடியது நாம் ஆற அடையணமோ அந்த பகவானுடைய திருவடிகளை காட்டக்கூடியது வேதார்த்தங்களை எல்லாம் தன்னுள்ளே அடக்கிக் கொண்டிருக்கிறது என்று அப்படிப்பட்ட விளக்கணமான சூக்தியாக அமைந்திருக்கிறது சைஷா தேவி அந்த தேவியானாச்சியார் சகல ஜனனி அவ பார்க்கிற போது அந்த ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரங்களை ஆர் சொல்லலாம் வேதத்தை இன்னார் தான் சொல்லலாம் இன்னார் சொல்லக்கூடாது அப்படின்னு விதி விதிச்சிருக்க சாஸ்திர கால எழுதி வச்சிருக்கா அது அனுஷ்டானத்துல கொண்டிருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டா ஏதாவது ஒரு தடைபாடு உண்டா ஆறு வேண்டும் சொல்லலாம் அப்போ யார் வேண்டும் தன்னை அழைக்கலாம்னு தன்னுடைய குழந்தைகாலத்துல தாயார் தான் சொல்லுவாங்க தகப்பனார பேரிட்டு அழைத்தாலோ தகப்பனார அடிக்கடி அழைத்தாலோ எதுக்கு என்ன தொந்தரவு கிடையாது ஒவ்வொரு தரம் என்னடா குழந்தை என்னடா குழந்த அப்படின்னு தான் இந்த குழந்தைய பார்த்து கேட்கிறான் அப்போ இவள் விராட்டி இருக்கிறாளே அவள் தாயாய் அழிக்கின்றவள் அத்தனை பேருக்கு ரட்சகையாக இருக்கிறார் சகல ஜனனி அவளுடைய குழந்தை நான் வல்லவா அதனால தன்னுடைய அற்புதமான டாக்டத்தை என் மீது பொழியட்டும் பொழியட்டும் என்று முதல் ஸ்லோகத்தாலே காட்டும்படியான விஷயம் இரண்டாவதாக ஆண்டாளுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெருமை என்னன்னா லோகத்துல எந்த எந்திரவியமானது மிக ஒசந்ததுன்னா எந்த செடியானது எந்த ஸ்தாவரமானது ஒசந்ததுன்னா எது முளைக்கிற போது இருக்கிற வாசனை கடைசி வரைக்கும் எத்தோட இருக்கிறதோ அதுதான் திருத்துழாய்க்கு அந்த திருத்துழாய் வைபவத்தை காட்டக்கூடியது தெய்வ தன்னந்துழாய் தாராயினும் தடையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேராயினும் கொண்டு வீசுமினேன் என்று காட்டியிருக்கிறார் ஆகவே திருத்துழாயினுடைய வைபவம் उत्मराना भगवती मगवान पाड़न आग आ வர் அவர் தகப்பனார் அதே போல தாவரங்களுக்குள்ளே மிக சிறந்தது தெரியுமோ லோகத்துக்கெல்லாம் ஆச்சாரியராய் இருக்கக்கூடிய ஜெகதாச்சாரியர் எதிகளுக்கெல்லாம் சிறந்தவர் சன்னியாசி குல சக்கரவர்த்தி எதிசேகரஹா அதுக்கு மேல என்னன்னா பிரியத்தமஹா வர்த்த ஆறு தெரியுமா இந்த சகல ஜகத்துக்கும் காரணபூதனாய் அமைந்திருக்கக்கூடிய பூலோக வைகுண்டத்திலே எழுந்தொழில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கதாமயதி ஸ்ரீரங்கத்திலே எழுந்தொழில் இருக்கக்கூடிய ரங்கநாதனாக அமைந்திருக்கிறான் குழந்தைகள் ஆறு தெரியுமா ஞாதாரஹா தனையாக ஞாத்தாரகா அதாவது ஞானிகளாயிருக்கக்கூடிய பெரியவர்கள் குழந்தைகளாக அமைந்திருக்கிறாள் திருப்பாவை நாச்சியார்கள் என்னும்படியான அந்த பால் தொதித்தி சரச அதாவது அவளுடைய உத்தியானது ரசத்துடன் கூடினது சுவையுடன் கூடினது சுவை கூட்டிய பால் சுவை கூட்டிய பால் சொல்றேன் அப்படிப்பட்ட சுவை கூட்டிய பால் தன்யனித்தேவிட முடியுமா எல்லாரும் ஆசிரியும் ஒரு கேள்வி இரண்டாவது இவ்வளவு பெருமை படைத்தவளாயிருந்தாலும் எல்லாரும் வணங்கும்படியாக இருக்கிறாளே இது என்னமா நடக்கிறது இது என்னமா இருக்கு வைபவத்தை அமைந்திருக்கிறது மூன்றாவது கல்பத்து ஆரம்பத்திலே கல்பாதோ ஹரினா ஹரியான பெறுமானாலே ஸ்வயம் ஜனஹிதம் லோகங்களுடைய நன்மைக்காக ஜனங்களுடைய நன்மைக்காக தானே சொன்னதாக அமைந்திருக்க கூடிய சர்வாத்மனா புரோக்தம் கீர்த்தனம் பிரபதனம் பிரசூனார்பணம் மூணு உபாயங்களை சொன்னார் ஆக முதல் உபாயமாக அமைந்திருக்கக்கூடியது மூன்றாவது உபாயமாக அமைந்திருக்க கூடியது தான் வராகப் பெருமாய் சுவேதவராக கல்பத்தினுடைய ஆரம்பத்துல பூமி தேவி கேட்கிறார் நான் சிஷியாயிருக்கிறேன் அடிமையாயிருக்கிறேன் நல்ல உபாயம் உலகம் வாழ்வதற்காக சொல்ல வேண்டும் என்று சொல்ல தது அனுகுலமாக உபதேசித்தான் அதனை தான் தன்னுடைய அனுஷ்டானத்திலேயும் உபதேசத்திலேயும் காட்டினார் தோமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்காய் என்று தெரிவித்திருக்கும்படியான வார்த்தை இது அத்தனையா அந்த வராகப் பெருமாடும் இருந்து கேட்ட விஷயம் அப்படி சொன்னவளாக அமைந்திருக்கிறாள் சர்வேஷாம் பிரகடம் விதானு மனுஷம் ஸ்ரீ தன்வி அவதரித்துாட்டியான அவளை நான் பண்ணுகிறேன் என்ன மூணாவது ஸ்லோகத்தில் காட்டினார் அப்ப ஆண்டாள் பண்ணின உபகாரம் எதுன்னு கேட்டார் வராகப் பெருமாள் தத்தை தான் வாழ்ந்து நாம் வாழ்வதற்காக வெளிக்கொணர்ந்து கொடுத்தாளே அது காட்டினார் அடுத்தபடியாக அவளை எவெருமான் எப்படி அங்கீகாரம் பண்ணினான்னா ஆ தூத்தசிய பரிஷ்கிரியாம் அனுபவம் சற்றுசோகோ பரம்பரா அனுகுணம் ஆறாமஞ்சோளமல பெருமாள் சொல்லாம் திருவேங்கடமுடைய அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையான் அமைந்திருக்கிறானே அவனுடைய செய்கைகள் பரிஷ்கிரியா நன்றாக நன்கு செய்யப்பட்ட செய்கைகள் அப்படிப்பட்ட செய்கைகள் நம்ம எல்லாம் பண்ண வேண்டும் என்று அந்த செய்கைகளை உடையவனான அந்த எவ்வெருமான் தன்னுடைய கடாட்சத்த நம் மீது தருகிறான் அப்படிப்பட்ட எவ்வெருமான் என்ன பண்ணிதான் என்னால் வேற ஒன்னும் மாட்டார் விரோதமாக தகப்பனார்கள் நான் சொல்றது பையன் கேட்க மாட்டேன் ஆண்டாள் கேட்டான் பெரியாழ்வார் சொன்ன வார்த்தை களைந்தனின் பீத்தகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துாய் மலர் சூடி களைந்தோருமான அமைந்திருக்கு என்னைக்குமே அப்பாவுக்கும் பசங்களுக்கும் ஒத்து வராதுன்றது இன்னைக்கு நேரத்தில் அது அன்னியிலிருந்து இப்படிதான் இருக்கு அப்படி அமைந்திருக்க கூடிய விஷயம் ஆக அந்த எம்பெருமானே அந்த ஆண்டாளுடைய மாலையை தான் சூடி களைந்த மாலையை ஏற்றாடினால் இதைவிட ஆண்டாளுடைய திவ்ய கிரந்தத்தாலே காட்டினாள் அப்படி காட்டியிருந்தது அங்கீகாரம் பெற்றதான்னா இவெருமானுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்பதை இந்த நாலு ஸ்லோகங்களாலே காட்டியிருக்கக்கூடிய விஷயம் அடுத்ததாக அமைந்திருக்க கூடியது ராமானுஜி சதுஸ்லோகி மான நாலு ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன அதனையும் அனந்தாழ்வான் அனுகிரகித்தால் இந்த நாலு ஸ்லோகங்கள்ல காட்டியிருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயங்கள் சம்பிரதாயத்தில் புஷ்ப தியாக போக ஞான மண்டபங்கள் நாலு மண்டபம் புஷ்ப மண்டபம் திருவேங்கடம் தியாக மண்டபம் காஞ்சி கேத்திரம் தேவராஜ பெருமாள் வரதாஜ பெருமாள் சன்னதி போக மண்டபம் திருவரங்கக் கஷேத்திரம் ஞான மண்டபம் திருநாராயணபுரமாக நாலு இடத்திலிருந்தும் நாலு விதமான செயல்கள் எம்பெருமானார் செய்திருக்கிறார் அதனால அதற்குணமாக இந்த நான்கு இடங்களிலேயும் எம்பெருமானார் தாம் திக் கஜமாக இருந்து கொண்டும் வாழ்ந்துள்ள பிரார்த்திக்கும்படியான பிரார்த்தனை தான் எம்பெருமானாருடைய விஜய துவஜமாக அமைந்திருக்கக்கூடியது அவருடைய ஜெயக்கொடி நாட்டினதாக அமைந்திருக்கக்கூடியது முதல்ல தெரிவிக்கும்படியான விஷயம் அனிசம் இது காவேரி கரையிலே இருக்கக்கூடிய திருவரங்கத்திலே எம்பெருமானார் வேறுபெற்று விளங்க வேண்டும் என்று அவருக்கு மங்களாசாசனம் அந்த நியதம் சாசனும்படியான விஷயம் ஆறாருக்கு என்னென்ன விபூதி ஆசையோ விபூத்தினா செல்வம் பரமபதம் வேணுன்றவாளுக்கு பரமபதத்தை கொடுக்கிறார் பெருமானார் அதே மாதிரி பூலோகத்தை ஐஸ்வர்யம் வேணுன்றவாளுக்கு அதைக் கொடுக்கிறார் பெருமானார் ராமான திருவடித்தாமல் இன்பம் இன்பம் அதனை நிறைவேற்று விளங்க வேண்டும் எப்பொழுதும் அவரை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே பகவானை அனன்யாச்சி தோமாம் பரிபாசத்தை சொல்லாமல் மான எப்பொழுதும் நினைக்கக்கூடிய மகாத்மாக்கள் இருக்கிறார்களே அப்படிப்பட்டவர்கள் யார் மிகவும் ஆதரத்தோட அடைகிறார்களோ பத்துகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு எது இஷ்டமோ அந்த விபூதியை கொடுக்கிறார் வித்தர நியத்தம் விபூதி விட்டான் ஆக அவர்களுக்கு இஷ்டமான விபூதியை ஐஸ்வர்யத்தை தான் கொடுக்கிறார் ஜெயராமானுஜ ரங்கதாம் நித்யம் மேல மூணு ஸ்லோகங்கள் என்ன காட்டோதிகளை அழிப்பதற்காக அதாவது நம்முடைய சம்பிரதாயம் ஒப்புக் கொள்ளார்கள் ஒத்து தப்பா இருக்காளே அவா எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் குதிரு கெட்ட பார்வையுடையவர் புறம்பானவர்கள் இவர்களையெல்லாம் தான் தன்னுடைய வார்த்தைகளாலே திருவாக்குகளாலே வாத திறமையினாலே ராமசர் இந்த வாதங்களை எல்லாம் அறுத்தொழித்தார் அது இரண்டாவது ஸ்லோகம் நாலாவது ஸ்லோகம் நடுவுல இருக்கக்கூடிய தேவ பெருமாருடைய திருவத்தி மாமலைய பத்தி சொல்லும்படியான காட்டி இருக்கிறார் என்னால் ஸ்ரீபாஷ்யம் பன்னியருளினார் ஆக ஸ்ரீபாஷ்யத்தை எழுந்து எழுதியருளினார்னால் இந்த மூணையும் பார்க்கணும் ஸ்ரீபாஷ்யமும் விரோதிகளை அழிப்பதற்காகத்தான் அதே போல இரண்டாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டதும் ராமானுடைய ராமானுடைய விரோதி நிரசன சீலம் மோட்சம் கொடுக்கணும்னா கருணை கருணை ஜலத்தை போல ரொம்ப மென்மையா இருக்கணும் அதனால அந்த கருணையை பத்தி காட்டின ஸ்லோகத்தில் ஜலக்கரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தை பத்தி காட்டி அந்த ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய பெருமானால் வெற்றி பெற வேண்டும் ஜெயத்து அங்கமங்களா சாசனம் பண்ணினான் ஆனா விரோதிகள் அழிக்கணும்னா முதல்ல தன்னுடைய கொள்கை உறுதி அடுத்தது மிக உறுதியா இருந்து தாக்க வேண்டும் அப்ப அந்த உறுதியை கொடுக்கக்கூடியது எதுனா மழைதானே மிகவும் உறுதியாக இருக்கும் அதனால்தான் திருவேங்கடமலையானது காட்டப்பட்டது திருவத்தி மாமலை ஹஸ்திகிரி என்று சொல்லப்படும் காஞ்சிபுரம் அதற்கு அனுபவமாக யாதவாத் சொல்லும்படியாக அமைந்திருக்கங்கள் ஆக பூவினோ விமத்தான் சூக்திகி குளிசி பூய குதிரு குருத்தே ஆக குதிருஷ்டிகள் இருக்கிறார்களே மாயாவாதிகள் இருக்கிறார்களே அப்படிப்பட்டவர்களையெல்லாம் இவர் अयरा उन्नाशील சேஷாவதார பூத்தர் ஈவர் சேஷசைல ஆச அதனால் அந்த வார்த்தையை தெரிவித்தார் சேஷாத்ரி சேகரவிபோ தவசுப்ரபாதம் கொண்டாடுகிறோமே அப்படி அமைந்திருக்கக்கூடிய விஷயம் மூன்றாவதாக ஸ்ருதிஷு ஸ்மிருதிஷு பிரமாண தத்துவம் வேதத்திலும் வேதாந்தங்களிலும் அதுக்கு மேல தர்மசாஸ்திரங்களிலும் இருக்கக்கூடிய உண்மையான அர்த்தங்களை அந்த பிரமாணங்களுடைய அர்த்தங்களை கிருப்பையா உண்மையாகவே அதனை கருணையோடு பரிபூர்ணமாக வெளியிட்டால் புத்தியோட அதனை பார்த்து அக்தாவ பாஷ்ய ரத்ன ராமானுஜன் ஸ்ரீபாக்யத்திலே விசிஷ்ட அத்வைத்த அத்தனை அற்புதமாக காட்டுகிறார் அதே சமயத்தில் அத்வைத்த கண்டிக்கணும் அந்த அத்வைத்தே மத்த ஆச்சாரியால் அத்வைத்தாச்சாரியால் கூட அத்வைத்தத்தை இவ்வளவு அழகா எடுத்து சொல்ல எடுத்து சொல்லி அதுல என்னென்ன சிரமங்கள் இருக்கு அதனால விஷிஷ்டாத்வைத்தம் இப்படி ஒசந்ததாக இருக்கிறதுன்னு அதை நிரூபணம் பண்ணி காட்டுறாரே அதுதான் விசுத்தாகி புத்தியா நேர்மை இருக்கிறதே நேர அதனுடைய பார்வை இருக்கிறதே சரியான பார்வையை பார்த்தார் ஆகவே அக்தேவ பாட்சியரத் ஜெயராமானி நித்யம் திருவத்தி மாநிலையிலே ராமானுஜர் வென்று விலங்கட்டும் என்று காட்டினார் அடுத்தபடியாக ஜெய மாயி மதாந்தகார பானோ சூரியனாக அமைந்திருக்கிறார் மைகளாக அமைந்திருக்கூடிய மற்ற சமயங்கள் அவைதிக சமயங்கள் அந்த சமயங்களுக்கெல்லாம் இவர் காட்டுத்தீ போலே அமைந்திருக்கக்கூடியவர் ஜெயவாக்கிய பிரமுகாடவி आश्रूरु जयराूज ये अब श्रीरंद मंगलानिवासम श्री वेंटालायमेगम श्री अस्तिशैल शिकरो பெருமான விஷயம் அப்படிப்பட்ட பெருமானார் நான்கு தேசங்களிலே விளங்குகிறார் எப்பெருமானார் விஷயமாகும் கோதா என்று சொல்லப்படுபவரான ஆண்டாள் விஷயமாகும் நான்கு ஸ்லோகங்கள பன்னியொருளினவர் நான்கு நான்கு ஸ்லோகங்கள பன்னியொருளினவர் ஆக ஆண்டாள் அண்ணன் அனந்தன் ஆக ஆண்டாளும் அண்ணனும் அனந்தனும்படிய இந்த மூன்று பேரும் அது எப்படி அமைந்திருக்கிறதுனா மூணுமே கிட்டத்தட்ட அகாரத்துல அமைந்திருக்கிறது அஹ் அவருடைய தீர்க்கம்தான் ஆண்டாள் ஆன் இருக்கு அண்ணர் கோயில் அண்ணரான ராமான சொல்லப்படுறந்தது எம்பெருமான் தான் ஜடத்காரணம் சம்பிரதாயத்திற்கு காரணமானவர்களே இந்த மூன்று ஆக்கள் தானபடியாலே இந்த மூன்று பேருடைய வைபவமாக இந்த போட்டியிலே விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று இந்த திருநட்சத்திராளிலே பெரியவர்களுடைய நியமனம் அந்த நியமன அனுகூலமாக அவர்களுடைய பெருமை கடலிலே கொஞ்சம் திளைக்கும்படியான பாக்கியம் இப்படி ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்திக் கொடுத்த இந்த குடும்பத்தை சேர்ந்த மகனியர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்வாய்வாய் என்று வல்லாண்டு வாடிக்கொண்டும் வார்த்தைகளை பொறுமையாக கேட்டுக் கொண்டிருந்த உங்களுடைய பொறுமைக்கும் வாழ்வாய்வாய் என்று வல்லாண்டு வாடிக்கொண்டும் சமைக்கும்படியான பிரார்த்தனையோடு நிறைவுறுத்தது